ஆன்லைன்ல வந்த கேள்விகள் நான் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கடனாக கொடுத்திருந்தேன் ஆனால் பத்து வருடமாக அந்த தொகைக்கு நான் சக்காத்து கொடுக்க வேண்டுமா அதாவது கடன் வந்து திரும்ப வந்துரும் நம்பிக்கை இருந்தால் சக்காத்து கொடுத்தாகணும் இல்ல திரும்ப வராது இது அவ்வளவுதான் பூட்ட கேசு அப்படின்னா அதை நீங்க சக்காத்துல சேர்க்க வேண்டியதுல அவருக்கு கொடுத்து அவர் உண்மையிலேயே யாரு கடன் கொடுத்தீங்களோ அந்த கடனாளி உண்மையிலேயே சக்காத்து வாங்க தகுதியான ஆளா இருந்தா இந்த பணையை தனியாக என்ன பண்ணலாம் அவருக்கு அவருடைய ஜகாத்துக்களை கழிச்சிடலாம் தப்பு கிடையாது நமது நபிகல் நாயன் சொல்லல்லா மேகராஜ் பயணத்தின் போது அல்லாவை பார்த்தாங்களா அதற்கு ஆதாரம் உண்டா இது வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வி இது ரசுல்லா வந்து அல்லாவை பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படின்ட்டு சகாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கரு மேஜிக்கு அல்லது அவங்களுடைய உயிரால் பாத்தாங்களா அப்படின்னு ஏதாவது தீர்மானிக்கிறதுனால நம்முடைய ஈமானுக்கோ தக்குவாவுக்கோ ஏதாவது அபிவிருத்தி ஏற்படுமா அதனால ஏதாவது ஏற்படுமா ரசுல்லா மேராஜிக்கு போனது ஒண்ணு அல்லா பாத்துல அவ்வளவுதான் அது அல்லா சொந்த கண்ணால பாத்தாங்களா அல்லது வாடகை கண்ணால பாத்தாங்களா அது அருகில் பத்தில கருத்து வேறுபாடு நம்ம அதை நுழைய வேண்டிய அவசியமே இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்ல அதை தெரிஞ்சிக்காதனால அல்லா நல்ல கேமத்தினால முன்னாடி நீ ரசுல்லா இந்த கண்ணால என்ன பார்த்தாங்க இந்த கல்வியை நீ கத்துக்கல அப்படின்னு அல்ல கேட்க போறது இல்லை அறிங்கிருப்பாடு நாமக்கா இல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது செய்யலாமா என்ன இருக்குது ஐடி சாப்ட்வேர் தப்பு கிடையாது பண்றீங்களா என்ர்டெயின்மென்ட் அனிமேஷன் பண்றீங்களா இந்த மாதிரிவேர்லாம் சாப்ட்வேர்ல சினிமா பண்றது அனிமேஷன் பண்றது இதெல்லாம் ஹராம் அல்லது ஐடி சாப்ட்வேர்ல பேங்கிங் சாப்ட்வேர் பண்றது பேங்க் சம்பந்தப்பட்ட சாப்ட்வேர்ல வேலை செய்யறது இதெல்லாம் ஹராம் மற்ற இந்த மாதிரி ஹராம் இல்லாத பொதுவான கம்பெனிகள்ல ஐடி ஒர்க்கோ சாப்ட்வேர் ஒர்க்கோ தப்பு கிடையாது இல்லாதனா அங்க பொம்பளைங்க அவுத்து போட்டு வர அழகா அப்படி நடக்குது எப்படி நடக்குது அனாச்சா நடக்குது அச்சிங்க நடக்குது அது துணியா பூரா நடக்கத்தான் செய்யுது நீங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க நீ அவாய் பண்ணிக்க இன்னைக்கு அலகது இல்லா ஐடி ல உள்ள பிள்ளைகள் நம்ம முஸ்லீம் பிள்ளைகள் இளைஞர்களுக்கு மத்தியில எவ்வளவு அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்து இரையச்சத்தோடு தக்குவாடு பெரிய தாடி வச்சு கரண்டுக்கு மேல பேண்ட் ஷர்ட் போட்டு ஐடி சிறுவனா இருக்கு இல்ல அங்க எல்லாமே பேஷனா இருப்பாங்க பொம்பளைக்குலாம் அப்படி பேஷன் பேஷனா இருப்பாங்க என்ன பார்த்து தாடியை பார்த்தா அசிங்கமா நினைப்பா என் கரண்டுக்கு மேல ட்ரெஸ் பார்த்தா கேவலமா நினைப்பா அப்படிங்கற என்ன வரலையே அல்லாக்குறாங்கிலே செய்யக்கூடிய சஜிதா தான் சஜிதா சகுவர்தான் செய்யக்கூடிய சஜிதா செய்வோம் செய்ய முடியும் ஜம்மா அவர் சஜிதா சார் கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தா சஜிதா திலாவத்துக்கு அவசியம் தான் இன்னைக்கு சில பேர் நாங்க மார்க்கத்தை தூய படிக்கா திலாவது போதும் பொழுது ரசுல்லா சஜாசன் யார் செய்ய செஞ்சாங்க சொன்ன மாதிரி குரைஷிகள் செஞ்சாங்க காஃபிர்கள் செஞ்சாங்க அப்ப காஃபிர்கள் ஒரு உடவோட செஞ்சா செஞ்சாங்க பொதுவா செஞ்சாங்க ஆபதனால சஜ்தா तिलावतக்கு என்ன தேவ இல்ல பொது தேவ இல்லேன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான சடத்து சொல்வாங்க ஆனா சரியில்லை ஏன்னா காஃபிர்கள் அவங்க செஞ்ச சஜ்தாவை அவங்களே ஒத்துக்குல சஜ்தான்னு அவங்களே பண்ணல ஒத்துக்குல இரண்டாது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கல காஃபிர்கள் செஞ்ச சஜ்தாவை சஜ்தாவை அல்லாஹ் அங்கீகரிக்கல இருந்தவா அது ஒதுவும் இல்லாம செஞ்சாங்க இதுதான் இந்த தூய வடிவிலாத்த கொண்டு வரவர்கள் எடாகமா எடுக்கிற மசா இது நாங்க தனி மார்க்க சொல்ல போறோம் ஏடாகமா சொல்றது இல்லன்னு சொன்னா சரியத்து படி சஜிதா திலாவத்தா இருந்தாலும் உதவ செய்யணும் ஜும்மா துளையைக்கு ஒரு பாங்கு சொல்ல வேண்டுமா ரெண்டு பாங்கு சொல்ல வேண்டுமா ரெண்டு பாங்கு சொல்ல வேண்டும் ரசூல் காலத்தில் ஒரு பங்கு தான் இருந்துச்சு பின்னாடி அதற்கு உஸ்மான் ரசீல் காலத்துல தான் ரெண்டு பங்காக ஆக்கப்படுகின்றது அதேபோல ரசூலாதோ உஸ்மான பின்பற்றலாமா ரசூலா சொல்றாங்க அழைக்கும் சுன்னத்தையும் சுனத்தல் கொலப்பா ராஷ்டிரல் மகதியின் என்னுடைய சுனத்துக்களையும் என்னுடைய நேர்மழி பெற்ற ஹலீஃபாக்கள் நான்கு ஹலீஃபாக்கள் சுனத்துகளையும் பின்பற்றுங்கள் கடவாய்ப்பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் கூட சுனத்துக்கள் என்ன ஒருவரிடம் கேள்விகள் பற்றி ரசோல்லா சுனத்துக்கள் என்ன தேவையில்லாத விஷயத்த விஷயத்த நமக்கும் மற்றவங்களும் பயன்படணும் அந்த மாதிரி தான் பல்லிகளை அடித்தால் நன்மையா ரசி அடிச்சா நன்மை சை முஸ்லீம்ல வருது பள்ளிய ஒரே அடியில் அடிச்சா நூறு நன்மை ரெண்டு அடிச்சா ஐம்பது நன்மை அதை அடி கூடிக்கிட்டே போனா நன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும் சொல்றாங்க ஏன்னா பள்ளி என்பது வீட்டிற்குள் நடமாடக்கூடிய ஒரு விஷ வீட்டுக்கு நடமா கூட இருந்தது ஒரு விஷ பிராணி அதனால ஒரே அடியில் அடிங்க ஒரே அடிப்படிச்சா நூறு அடியில் பெண்களுக்கு ஏற்ற கேரியர் வேலை வாய்ப்பு என்ன இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்ற வேலை எதுவுமே இல்ல எதுவுமே எந்த செய்யினாலும் வீட்டை வெளியே போய் ஆகணும் வீட்டோடு வெளியே போனா பஸ்ல போனா சுபானம்லாம் கேட்க வேண்டியது இல்ல அவங்க என்ன வேதனைக்கு என்ன சோதனைக்கு ஆளாக்க மாடுறாங்க சரி அங்க போய் வேலை செய்யற இடத்துல அங்க வேலை செய்யறவங்க போரா தக்குவா உள்ள அவளியாக்கணும் மழைக்குமாறணும் ஜிப்ரீலமா இருக்குதுல்ல சைத்தான் பிராடு முள்ள மாதிரி முடிச்சதுக்கு வேலைக்கு வருவான் அவனால என்னென்ன பாதிப்புகள் பெண்களுக்கு இருக்கும் அதனால பாக்கத்தான் செய்யறோம் பெண்கள் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் மட்டுமே பணிபுரிய இடத்துல மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களால போயிட்டு வர முடியும் போயிட்டு வர முடியுங்கிற பட்சத்தை பெண்கள் வேலைக்கு ஒரு தப்பு கிடையாது கண்டிஷனோட உதாரணமா பெண் பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒரு பள்ளிக்கூட ஆசிரிய போறது பெண்களுக்கு ஏற்ற அல்லது பெண்கள் கல்லூரியில வந்து ப்ரொஃபஸராக போறது ஏற்ற வேலை அதுவும் போயிட்டு வர்றது தக்க பாதுகாப்பு இருக்கணும் கணவனோட போயிட்டு கண்ணோட அத்தாவோட போயிட்டு அத்தாவோட போயிட்டு வர்ற மாதிரி பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை பெண்கள் செய்யலாம் தப்பு கிடையாது இன்றைய காலகட்டத்தில் முனாபிக் யார் இதுதான் தேவையில்லாத கேள்வி நான் யார சொல்றது அல்லா பிச்சார் நான் இப்ராஹிம் அப்படி பேர் சொல்ல முடியுமா ஒப்படை மீறுவான் இதுதான் அடையாளம் இந்த மூன்று குணங்கள் யாருக்குதோ அவன் ஆராய்ச்சி இந்த மூன்று கெட்ட குணங்களை விட்டு மூமியங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிதான் சொன்ன தொழுகைக்கு பின் தகச்சு தொழலாமா உங்களுடைய கடைசி தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள் ரசூலா சொல்றாங்க அதனால வித்திரு தொழுகை கடைசி தொழுகையா இருக்கிறதா நல்லதுல தூங்கிடுறோம் கொள்றோம் அதனால தூங்கி முடிச்ச பிறதா நமக்கு தகஜுற வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீ உதாரணம் தகஜத்துக்கு எழுதிட்டீங்க நைட்டே வித்திர தொழுது தொழுதப்படுத்துறீங்க தகஜு எழுச்சிருக்கீங்க அப்படின்னு வித்திரு நான் மாட்டேன் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது திருமணம் ஆனவரா இது புது கேள்வியா இருக்குது ஈசாஸ்லாம் திருமணம் ஆகலங்க ஒரு வயதுக்கு வந்த பெண் தன் பெரியப்பா வீட்டில் தங்கி படிக்கலாமா பெரிய இருந்த அவங்க வீட்டுல வேற ஆம்பளை பசங்க இல்ல அவங்க வீட்டுல தங்கி படிக்கலாம் பெரியத்தா வீட்டுல பசங்க இல்ல பெரிய மகன்கள் இந்த பெண்ணுக்கு மகரம் ஆக மாட்டாங்க பெரிய இந்த பெண்ணுக்கு மகரமாக மாட்டாங்க அண்ண பெரியடைய புருஷ அப்படின் அவரும் மகரம் இல்ல அவருடைய பிள்ளைகளும் மகரம் இல்ல அந்த மாதிரி பெரிய அறவே தங்கி படிக்க கூடாது நோன்பு பனிரெண்டாம் இரவின் முக்கியத்துவங்கள் ஏதாவது இருக்கிறதா நோன்புக்கு ஒவ்வொரு ராத்திரி பன்னெண்டாம் ராத்திரி வந்து பாத்திமாநாயகம் காய்கறி பன்னெண்டு வகையான காய்கறி வைப்பாங்க அங்கேயும் பாருங்க திங்கிறதுல தான் பாத்தியா வகையான காய்கறி வைக்கணுமா வச்சு பாத்தியா ஓதி பாத்திமாநாயகத்தினாலும் கிடையாது எல்லா இரவுகளுமே மகத்துவம் வாய்ந்த இரவு தான் ரமதானுடைய எல்லா இரவுகளுமே மகத்துவாய் இந்த கடைசியாக ஒற்றைப்படையான இரவு கடைசி அஞ்சு ஒற்றைப்படை அது ரொம்ப விசேஷமான இரவு லா சொல்றான் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் ரமதான் நோன்பு வைக்கலாமா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் நோன்பு வைக்க கூடாது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு நோம்பிக்க முடியும்னா வைங்க இல்ல நோம்பு வச்சா பால் சுரக்க மாட்டேங்குது குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா நோம்ப அவாய்ட் பண்ணிட்டு இன்ஷா குழந்தை வளர்ந்து என்ன பண்ணலாம் தாய் பல மறக்கடி நோம்பா கலாச்சியலாம் இல்ல நோம்பு முடியும் அப்படின்னு தாராளம் நோம்பு தப்பு கிடையாது அல்லா ரபுல பேசணும் கேட்ட மாதிரி அஸ்லாம் வரைக்கும் வரகாத்தா